வெல்க பூதபதி வெல்க ஜீவபதி வெல்க யோகபதி வெல்கவே யோகம் யோக மாதத்தில் உள்ள பக்தர்களுக்காக அனுக்கணும் செய்யக்கூடிய தாங்கள் வெற்றி பெறுங்கள் பல்கு பேருருவு உங்களுடைய உருவம் என்ன பெரிய வடிவம் வடிவம் கண் கான் முடி பகந்திலு அரிய பான்மையாய் உங்களுக்கு கையை காலு மூக்கு இருக்கனா இதெல்லாம் சொல்ல முடியாது இருக்கோ இல்லையான்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்டவர் நீங்கள் தொல்லை நான் மறையினாலும் அனாதியாக இருக்கின்றது சாமதரணும் சொல்லக்கூடிய நான்கு அடங்கினாலும் உன் நிகழ்வு சுழலாகும் அளவு அல்ல ஆனால் உங்களுடைய தன்மையை சொல்ல முடியுமா குருபோன்னு சொல்ல முடியாது ஆனால் நாங்கள் சொல்லிக்கிறோமே என்ன என்ன காரணம் வல்லவாறு சில சொல்லி எதங்களாக முடிஞ்ச வரைக்கும் சில புகழ்கிறோம் யாம் உன்னை வழுத்துகோம் ஒழுத்துக்கின்ற பொடிய உங்களுடைய பெருமைகளை முழுமையாக சொல்லி நாங்கள் வளர்த்தவில்லை என வணங்கினார் இப்படி எந்த சனக்காதி முனிவர்கள் சிவருமானை வணங்கினார்கள் என்று இந்த பாட்டில் முடிக்கிறார் திருத்தமா முனிவர் தலைகளால் வணங்கிச் சொலுதையினர்களாய் நிற்பன் கொதித்தவான் புலத்துக் கொண்டல் வந்துதவிப்பவே கொடியவெண் கூற்றை உதைத்ததால் உடையான் உலகம் உண்டுமென்ற ஒருவனைத் தழுவி எங்கியவர்கள் பதித்த காரணமென் செய்ய வேண்டுவது என் பகரனப்பளவாய் மலர்ந்தான் பட்டமரா பாட்லே இப்போது கதை ஆரம்பம் துதித்த மா தலைகளால் வணங்கி தொழுதகையினர்களாய் நிற்ப மேலே சொல்லப்பட்ட பலர்களாலே துதித்தார்கள் அவர்கள் எல்லாம் கைகூப்பி மேலே கையை ஏற்றி கொண்டு நிற்கிறார்கள் வட்டாங்கம் சிராங்கம் சிட்டாங்கம் திரியாங்கம் சொல்லக்கூடிய சதுரீத வணக்கங்களை செய்து கொண்டு அங்கே கொதித்த வான்புலத்து கொண்டல் வந்து உதவிட்டு ஒப்பவே கொடிய வெண்கூட்டை உதைத்த தாழ்வுடையான் உலகம் கொண்டு உமிழ்ந்த ஒருவனை தழுவி என்ன கவிநாயகர்கள் தத்துரா சாமி நய வச்சிருக்கார் ரெண்டாயிரத்தும் சொல்லலாம் சொல்கிறார்கள் அதாவது கொதித்த வான்புளத்து கொண்டல் வான்புலத்து நன்றா சூரிய வெப்பம் கொளுத்தது பாையனம் இருக்கு அங்கே ஒரு மழை பெஞ்சு அப்படி இருக்கும் குளிர்சையா இருக்கும் இல்லவா அப்படி போல இங்கே வெப்பமாக இருக்கின்ற இந்த இவர்களுக்கு சொல்லுவதற்கு எப்படின்னு முடிச்சுக்கிட்டு இருந்தார் நாராயண அவர்களுக்காக தீவிரமானம் கொண்டல் அதாவது மழை வந்து உதற மாதிரி வர ஆரம் இவங்கெல்லாம் வெப்பத்தோடு இருக்காங்க இவருக்கு எப்படிதான் சேர் தண்ணி இல்லையேன்னு நினைக்கிற மாதிரி அவருக்கு நாராயணன் யோசனை போது வந்து சேர்ந்தாராம் இது ஒரு அர்த்தம் ரெண்டாவது அதாவது அஞ்சு நேரத்தில் மாலை நேரத்தில் வானமான சக்சி பேர் இருக்கும் சிவந்த அந்த வானத்தில் ஒரு கருமேகம் வந்தாக்க அந்த எப்படி அந்த சிவந்த வானமும் கருமேகமும் ஒன்று சேர்ந்த இருக்கோ அப்படி போல் சிவருமான் சிவந்தவர் அவர் இருக்கும்போது இந்த நாராயணன் அவரோடு சேர்ந்து சேர ஆரம்பிக்கிறார் அப்போ எப்படி இருக்கும் ரெண்டும் சேண்டமா இருந்ததுதான் அதான் அப்படி கொதித்த வான் கொண்டல் வந்து உதவிட்டு ஒப்பவே இதை போலவே வெங்கூட்டை உதைத்த தாழ்வுடேயான் சிவருமானுக்கு என்ன விசேஷனு கொடுக்குறார் யமனை விதித்தார் மார்க்கண்டருக்காக அந்த கொடிய வெங்கோட்டை விதைத்த தாழ்வுலையான் இவருக்கு எப்படி செய்து கொடுக்கிறார் உலகம் உண்டு உமிழ்ந்த ஒருவனை உலகத்தை ஒன்று உமிழ்ந்தான இது ராமா இதாக வராகவாதான் இதான் அவ கொண்டு போயிட்டார் இரண்டையா சன் பூமிக்கு கொண்டு போய் ஒழிச்சுக்கிட்டா தகுந்தது உள்ள இவரு வராம நிறுத்தி வாயில வச்சுக்கிட்டு வந்து அப்புறம் கையில் போட்டாராம் அதான் உலகம் உண்டு உமிழ்ந்தொள்ளப்படும் அதனால உலகம் உண்டு உமிழ்ந்த ஒருவனை ஒருவனி என்றால் நம்ம நாராயணனை தழுவி ரெண்டு பேர் தழு கொண்டார்களாம் கருமேகம் வந்து சந்திவானத்தை சிவந்தவானத்தை கூர்ன மாதிரி இவரு சிவந்தமேனியாக சிவருமான் கருமேனியாகிய நாராயணனை தவிக்கொண்டார் என்பது அர்த்தம் தழுவி இங்கு இவர்கள் தழுந்த பிறகு நாராயணன் கேட்கிறார் சிவருமான் இவர்களை பகிர்ந்த காரணம் என் இப்படி எல்லாம் தலைமையாங்க கும்பிடுறாங்க செய்யறாங்க என்ன காரணம் செய்ய வேண்டுவது என் அப்ப நாம் செய்ய வேண்டியிருக்கா என்ன காரணம் என்ன செய்யணும் பகல் இதை நாராயணை சொல்ல வேண்டும் என பவளவாய் மறந்தான் சிவந்த வாயைக் கொண்ட சிவருமான் சொல்ல ஆரம்பித்தார் சொல்ல அந்த மாலிறைவன் அருள் செய்வான் ஜகத்தை கேட்டவர் அருந்தவெறியால் எந்த பாவத்தால் இமல பாவத்தான் மெய்பொருள் விளங்குவான் வேண்டி எந்த ஏனையே அடைந்த நாரிவர்கள் கிறங்கியான் கேட்டுவிட நிருப்ப வந்த வேறருக்கும் பகர்ந்தோ அருள் செய்கன பகர்ந்தான் இருபதாவது பாட்டு முன் பாட்டில் சிவருமான் கேட்கும் போது நாராயண பதி சொல்றார் என்று ஆரம்பிக்கிறார் பாட்டு அந்தமா இறைவன் அருள் செய்வா அருள் செய் அந்த பெரிய இறைவன் அருள் செய்ய கேட்டார் அந்த வாசகத்தை கேட்டு அப்படி சொன்ன அந்த வாசகத்தை கேட்டு அவர் நாராயணன் சொல்ல ஆரம்பிக்கிறார் அருந்தவ எரியால் கடுமையான தவம் பண்ண அக்னியை அக்னியாலே இப்படி என்ன லாவம்னா வெந்த பாவத்தால் இப்படி தெய்வம் பாவம் ஆசை மாடுச்சு பாவங்கள் கிடையாது தவோ பலத்தினாலே பாவங்கள் ஆசை அடையிது தபோ அக்னி அப்படி பாவங்கள் பாவத்தால் வெந்த பாவம் சுடப்பட்ட பாவமாக போச்சு அடிஞ்சு போச்சு அதனால் என்ன அனுகூலம் என்று சொன்னால் விமலபாவத்தான் பாவம் இல்லாத அந்த காலம் ஆயிடுச்சுங்களேன் அந்த காலம் சுத்தம் அதாவது மலதோஷம் நீங்கணும் அதிகாரிகள் அச்சனே மலதோஷம் நிஷாமுண்ணியத்தினாலே நீங்கி ஆகணும் உபாசனால உச்ச உதவம் நீங்கணும் சொறுபாதம் மாத்திரம் இருந்தாக அதிகாரம் சொல்லப்பட்டது அதோட சாணசெக்தியும் இருக்கணும் வந்து அதிகாரம் சொல்லப்பட்டது அதனால இவனுக்கு முதல்ல மனதோஷம் நீங்கி ஞானத்துக்கு தைவிடுவாருக்காக சொல்ல வெந்த பாவத்தால் எப்படி வெந்த பாவம் அருந்தவ எரியால் கடுமையான சபம் பண்ணான் இம் விமல பாவத்தான் குற்றமில்லாத பாவனை அவன் சேர்ந்து விட்டது அந்த கடன் சுத்தம் ஏற்பட்டது அதனால மெய்ப்பொருள் விளங்குவான் வேண்டி இப்போ சொல்லுவான் மட்டும் இருக்கு ஒரு தத்துவம் ஞானம் வேணும்னா ஆசை வந்துருச்சு அவர் மோட்சீச்சை வந்துடுச்சு அதிகார லட்சணம் அர்த்தம் மூட்சத்துவம் என்று மோட்சோட அர்த்தம் மகூட்சத்துவம் இருந்தால் ஜிம்யாசுத்தம் வரும் ஜிம்யாசுத்வம் இருந்தால் ஞானச்சின்னு அர்த்தம் இந்த ரெண்டு இல்லைன்னா புகூட்சத்துவம் வரும் போகச்சே வரும் போகச்சே விடம் தான் மக்கள் முக்காலே நூத்திக்கு தொண்ணூத்தி ஒன்பது முக்காலே மூணு வயசம் அதுதான் மூணு விஷயத்துக்கு மூணு வருஷம் கூட இருக்கும் எல்லாம் புகுச்சுக்கள் அத்தகைய புகுச்சுக்களா இல்லாமல் மூச்சுக்களா இருக்கிறார்கள் விநியோசுக்கா இருக்கிறார்கள் மெய்ப்பொருள் விளங்குவான் வேண்டிய தத்வஞானம் அடையும் பொருட்டு உண்மை சுரூபத்தை தெரிந்து கொள்ளும் பொருட்டு எந்தையே என் எனையே அடைந்தனர் நாராயணாயனை சரணாகதி அடைந்தார்கள் இவள் அடைந்த காரணத்தினாலே இவர்களுக்கு இறங்கி இவர்களுக்கு மேலே இறக்கம் கொண்டேன் யார் சரணாகதி அடைகிறார்களோ அவர்கள் மேலே இறக்கம் வரணும் அப்படி தான் மேன் மக்களும் அர்த்தம் நீ சரணாகதி அடைஞ்சானா அடைய மாட்டான நான் இன்னைக்கு வணக்க மாட்டேங்கன்னா மேன் மக்கள் ஆக மாட்டான் கீழ்மக்கள் தான் கீழ் மக்கள் தான் தன் கொட்டியே தான் பார்ப்பாங்களா வழிய அது அடுத்தவங்களை பண்ணி கவனிக்க மாட்டாங்க அப்படி உள்ளவர்கள் அவர்கள் கீழ் மக்களும் சொல்லப்படும் இவள் மேன்மக்கள் அதனால மேன் மக்களுக்கெல்லாம் உள்ள இறைவன் நான் அப்படி இருக்கும்போது இறங்கி இரக்கம் காட்டி காட்டி யான் கேட்டு உடனிருப்ப நீங்கள் உதயம் செய்யக்கூடியதை நானும் கேட்டு உங்களோடு விருந்து அவருடன் கேட்கட்டும் என்பதற்காக இருக்கிறேன் வந்த பரமஞானத்தை பகிர்ந்தொருள் செய்க என பகிர்ந்தான் பந்தத்திற்கு ஞானம் ஒன்று உண்டு அதை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது நீங்க சொல்லணும் நீங்கள் அதிகமாக சொல்லும் நானும் கேட்டு அவளும் கேட்கட்டும் என்பதற்காக இருக்கிறேன் சொல்றேன் அத்தகைய மேலான ஞானம் உலகம் இருக்கு அதில் கீழான ஞானங்கள் அதான் அபரஞானம் பேரவைக்கு இது பரஞானம் பெயர் அதனால இந்த ஞானத்தை பகர்ந்து அருள் நீங்கள் விளக்கமாக சொல்லுங்கள் அதை செய்யுங்கள் என்று நாராயணன் கேட்டாரன் சொல்லப்படும் உன்னை நீ உணர்தி அல்லது வேறாருணருவாருனது பேரருளால் தன்னையே தன்னாற்றான் அரிய சங்கராவிவர் கருள் என்று பின்னர் மாமுனைவார் தங்களை நோக்கி பிஞ்சகன் பெருகியாவருளால் என்னை நீரி நவும் அரும் பொருள் வினவி எய்தி வீரன அவருக்கு சைத்தான் இவ்வளோ வராது பாட்டு அப்படி சேருமான்கிட்ட நாராயண் சொன்ன பிறகு மீண்டும் சொல்ற சங்கரா சங்கரம் சங்கரன் சங்கரன் சுகத்தை கொழுப்பான் அர்த்தம் சம் சுகம் கர் கொழுப்புவன் சங்கரன் கொழுப்புவன் அர்த்தம் அது சுக வடிவன் அதனால் சுகத்தை கொழுக்க முடியும் இருக்கிறது தானே கொடுக்க முடியும் ஆனா சங்கரன் பேர் சங்கரா ஏ சுகத்தை கொடுப்பவரே அதாவது உங்களை சுகத்துக்காக வர்றோம் உன்னை நீ உணர்வி அல்லது வேறு உணர்வார் யார் இருக்காங்க உண்மை பற்றி நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் அல்லாமல் வேறு உணர்வார் உணவு பேரால் பேர் யாரும் இல்லை அதனால் உனது பேரொருளால் தன்னையே தன்னால் தானி அறிவு இவருக்கு அருள் என்று சொன்னாராம் தன்னையே என்று அதிஷ்டான சேதனமாய கூடத்தனையே கூடத்தனாய தன்னை தன்னால் ஆபாச பாகமாகிய ஜீவன் ஆகிய தன்னால் தானி அதாவது தான் அறி அறிவு தன்னால் அறியக்கூடிய தத்துவ ஞானம் ஆகவே தன்னுடைய அதிர்ஷ்டான சைதன்யமாகிய கோடத்த பிரம்ம ஞானம் ஜீவபிரம்ம ஏகத்வானம் அவனை ஆபாச ஆபாசனாகிய நான் ஆத்மாவாகிய பந்தப்பட்டவனாகிய நான் அறி அறிவு அறியக்கூடிய அறிவு தத்துவ ஞானம் அதான் அறியக்கூடிய அறிவியலே மத்தெல்லாம் அசத்துவானம் பொய்ப்பொருள் ஞானம்வதில் அப்படிப்பட்ட அறிவு தத்துவ ஞானத்தை இவர்களுக்கு அருள் என்று இந்த மனிதர்களுக்கு நீங்கள் அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு பின்னர் மறுபடியும் மாமுனிவர்தங்களை நோக்கி பிஞ்சகன் பிஞ்சகன் என்ன பேராகிய நாராயணமூர்த்தி அந்த பெரிய முனிசிலேற்றர்களை பார்த்து பெரிய அவர்களால் மிகுந்த கிருமையின் காரணமாக என்னை நேர் வினவும் அரும் பொருள் என்னை முதல்ல கேட்டீர்கள் இனி பெரிய வஸ்து சாதாரண பொருள் வினவி நீங்கள் கேட்டு எழுதுவே சிவருமான் சொல்லுவார் நீங்கள்லாம் கேட்டு நன்மை அடையுங்கள் என அவருக்கு இசைந்தான் இசைத்தான் என அவர்களுக்கு ஆலோசனை கூறினார் ஆகவே இறைவன் சிவருமான் எல்லாம் உணர்ந்தவர் சருஜம் அவரை காலபுரமா வச்சு இங்க பேசப்படும் இப்ப என்னால அப்படியே சாந்தி சொல்ல போறார் காரணபுரமும் என்று சொல்வது மாயோடு சம்பந்தப்படும் போது தான் அந்த பிரம்மத்துக்கு காலபிரமும்னு பேர் ஒரே பிரம்ம்தான் மாயோடு சம்மந்தப்படுவோம் காரணபுரம்னு பேரு சம்பந்தப்படாமல் இருக்கும் சொத்த பரமன் பேரும் அது உண்மையான பரமம் அதுதான் அதிர்ஷ்டான சேமிக்கும் அதுதான் அவித்தோடு சம்மந்தப்படுவோம் ஜீவன்னு பேரும் நோயை வியாபமானதினாலே அவர் சர்வோஜ தன்மை உண்டு ஜீவன் அவைத்தை கிஞ்சித்தனால சர்வக்ஜன் தன்மை இருக்கிறதில்லை கிஞ்சித்தோம் அதனாலே இவன் மந்தப்படுகிறான் ஆகவே ஒரே பிரம்மஸ்வரூபத்தினுடைய சம்பந்தத்தினாலே ஏற்படக்கூடிய விவகாரங்களை ஒழிய அந்த பரப்புறவுக்கு எங்கேனா விவகாரம் கிடையாது அது நிஷ்கிரியை நிருவிக்காரி என்று மந்திரங்கள் சொல்லப்பட்டுருவாங்க அதாவது லட்சணா பக்தி சொல்றதுதான் அப்படிப்பட்ட வசதி மழை சம்பந்தத்தினால விவகாரங்கள் மாறுபடுகின்றன சம்மந்தப்படும் போது ஐந்து தொழில்கள் செய்கிறார் ஆனாலும் மறைவு கிடையாது அவருக்கு அவர்கள் ஐந்து தொழில்கள் செய்யும் போது ஐந்து வடிவங்கள் எடுக்க வேண்டியிருக்கு தோழ வடிவங்கள் எடுக்கும்போது அவர்களுக்கு பிரம்மா சும மகேசன் சதாசி என்ற ஐந்து பேரையும் கொடுக்கிறார்கள் ஐந்து வடிவங்கள் அதன் பிறகு ஜீவர்களாகிய அனந்தங்கூடு இருக்கிறதுனால இவர்களுக்கு தனித்தனியாக தூள சூட்ச சூட்சமா தூள கா சீரர்களை வேண்டியிருக்கு காலசீரியம் ஏற்கனவே இருக்கு படித்து கொடுக்கிறார்கள் என்று கட்ட வாரத்தில் வந்திருக்கு அதனால ஜீவர்கள் அநேகர் ஆகையால் ஒரு சுந்திரசேகரத்தை சீட்டு தழுத்தான் அப்படின்னு சொன்னான் அப்படி இதா இந்த மாயை மாயா காலி எல்லாம் தான் அந்த பரம்பொருள் எங்கும் ஒரே சா இருக்க எப்படி மாய அது அனிவசனியம் எப்படியோ வந்துச்சு அந்த அது சேர தெரியாது அனிவசனியம் ஒன்பது நான் முடியல அதனால் சொல்ல முடியாதுன்னே தெரிவிக்கிட்டாங்க அது சொல்ல முடியாது பனிரோச்சனியம் இது பேர் வச்சான் நீ சொல்ல முடியாதுன்னா என்னையா அர்த்தம் அது சொல்ல முடியாதுதான் அதுதான் அர்த்தம் சொல்ல முடியாது அர்த்தம் அது வேற என்ன அரசால சொல்ல முடியாத அந்த வசதி எப்படியா வந்தது அதுவும் சொல்ல முடியாது எப்படியா சேர்ந்தது அதுவும் சொல்ல முடியாது சேர்ந்தனால பயப்பட்டு இருக்கு அதுன்னு சொல்ல முடியாது இப்ப நீ எதுதான் சொல்ல முடியும் எவன் வந்திருக்கு விடுபாடு செய்யலாம் சொல்ல முடியும் வந்து அவனுக்கு இருக்கு அவளுக்கு விடுபாடு செஞ்சுக்கலாம் அதுக்கு மாதிரி அஞ்சானம் பிரமும் அனாதி அஞ்சானம் அனாதி சம்பந்தத்தினால சம்பந்தம் அனாதி சம்பந்தத்தால் வந்த ஜீவ ஈஸ்வர பாவனைகளும் அனாதி வேதங்களும் அனாதி இது மட்டுமா வேதம் அனாதி கர்மம் அனாது வாசனை வினாது எத்தியாவது சொல்லப்படும் கற்பிதான பிரம்மம் வாஸ்தவானது ஆதி இல்லைன்னாலும் அந்தம் உண்டு தத்தியானதால் நாசம் அடையுது அதுக்கு ஆதி அந்தம் இல்லை எந்த ஆன்தான் நாசம் அடையாது அதனால பிரம்மம் வாஸ்தவனாது என்று சொல்லப்படும் ஆனால் இதை விசாரத்தினால தெரிஞ்ச ஒழிய மக்களுக்கு ஒன்றும் தெரியாது அதனால்தான் வித்தகைய பிரமத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று அவர் நாராயணன் அந்த சனகாதி சனாதன சந்தகுமாராதி மனிதர்களுக்கு சொன்னார் என்று சொல்லப்பட்டது கேசவனு உரைத்த மாற்றம் கேட்டவர் ஈசனை வினவும் இல்லை இருசும் விடையே தெய்வ ஆசனம் வந்ததாங்க அரியோடு அளவிறந்த தேசிய நாள் அகிலமெல்லாம் தேவன் ரெண்டாவது பாட்டி இப்படி கேசவன் உரைத்த கேசவன் கேசியன் சொல்லக்கூடிய அரக்கனை பண்ணதுனாலே மகாவிஷ்ணு கேசவனே பேருண்டு அப்படி போட்டு கேசவன் உரைத்த மாற்றம் அவர் சொன்ன உத்தரவு இருக்கே முன் பாட்டிலே நீங்கள் அரும்பொருள் வினைவி எழுதுவீர் என இசைத்தான் இவர்களுக்கு இசைத்தான் சொன்னாரே அந்த உத்தரவை கேட்டு அவர் அந்த முனிவர்கள் பணிந்து பின்னும் மறுபடியும் ஈசனை வினவும் இல்லை சிவருமானை கேட்க ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்தில் இரு விசும் பெரிய இந்த ஆகாயத்தினிடையே தெய்வ ஆசனம் வந்தது அங்கிருந்து ஒரு பெரிய ஆசனம் அழகான ஆசனம் வந்தது உட்காரதுக்கு அங்கே அரியோடும் அளவிறந்த தேசினால் அந்த மகாவிஷ்ணுவும் சிவருமானும் எலையில்லாத ஒளி ஒளி வீச்சினாலே அகிலமெல்லாம் தேட வீட்டிருந்தான் தேவன் எல்லோருக்கும் நடந்தும்படியாக காரணபருவமாகிய சிவருமான் இங்கே குருமத்துமான் வந்து அமர்ந்திருந்தார் நாராயணோடு சேர்ந்து உட்கார்ந்திருக்கார் அவர் ரெண்டு பேரும் ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள் என்று சொன்ன யாதொன்ற யாதொன்றிலடங்க விளைந்த வேளம் யாதொன்றிட நின்றதொழுங்குவதை ஒழுங்குவத பூதங்கொழினாதன் பொன்னனை மேல் ஏதங்களே வேறிருந்தனால் இருபத்தி மூன்றாவது பாட்டை அடங்க அதாவது எல்லாவற்றிலும் அடங்கன்னா முழுமையாக அர்த்தம் விளைந்தது விளைந்த உற்பத்தியானது அர்த்தம் யாதொன்றில் முழுமையாக உற்பத்தியானது வீரர்கள் பதினாலு லோகங்களும் இது இருந்து உற்பத்தியானது எல்லாம் யாதொன்றில் யாதொன்று இடை நின்றது அனைத்தும் இது நிலை பெற்றிருக்கிறது திடி பெற்றிருக்கிறது ஒடுங்குவது அப்புறம் ஒடுங்குவது எதிலி சித்தி சம்மாரம் சொல்ல ஒடுங்குவது எது அப்போதங்களினால் அப்படிப்பட்ட பூதங்கள் இருந்தால் உற்பத்தியாகி இருந்து ஒடுங்குது அப்படிப்பட்ட பூதங்களினால் பூதங்களின் நாதன் அவருடைய தலைவர் சிவருமான் சிவருமானை அப்படி அந்த வியாசர் போல்றார் இப்போ சொல்றதெல்லாம் வியாசர் சொல்றது அவர்கள் சுதுமாமணி தலைமையில் சவுனகாரியர்கள் சொல்கிற மாதிரி கதை அமைப்பு எல்லாமே டெய்லி பதினாலோ எதிலிருந்து உற்பத்தியானது எதிலிருந்து ஒழுங்குது திடி வருது இருந்து ஒழுங்குது பூத காரியங்கள் தான் எல்லாம் அப்படிப்பட்ட பூதங்களின் தலைவர் யார் பேசிய நாதன் ஒரு பொன்னனை மேல் சமானமில்லாத பொன்னால் செய்யப்பட்ட அந்த ஆசனத்தின் மேல் ஏதங்கட ஏறி இருந்தனால் இந்த சனக சனந்தன சாதி முனிவர்களுடைய ஏதம் குற்றம் துக்கம் அவர்கள் சம்சார சாகரத்தில் இருந்து மிரணும் இருந்து விடுபடணும்னு துக்கம் இருக்கு அவங்களுக்கு அந்த கணக்கு சுத்தமடைந்தவர்கள் சீக்கிரம் ஞானம் அடையலாமா ஆசைப்பட்றாங்க பிரயாணம் பண்ணுறோம் தூரதேசத்துக்கு போகணுமுன்னா காசு காசு சீக்கிரம் போகணும் போகணுன்னு ஆசை இருக்கும் ஆனால் வண்டி சீக்கிரம் போகுதா மனதான் சீக்கிரம் போகுது அப்படி போகல இவர்களுக்கு சீக்கிரம் போகணும் ஞானம் வரை ஞானம் ஆசைப்படுறாங்களா ஆசைப்பட்டாலும் காலம் வந்தாலும் போதும் நம்ம முடியும் ஆசை இருக்குது மூச்சு வச்சே தீரமாக இருக்க வேண்டியதுதான் மூச்சுக்கு ஆனால் எப்போதும் அப்படிதான் வரும் பிரதிபந்தங்கள்லாம் இருக்கா இல்லையா புத பிரதிபந்தம் வர்த்தமான பிரதிபந்தம் ஆகாம் பிரதிபந்தம் இந்த மூணு பிரதிபந்தங்களை இருந்து போனால் அப்புறம் அந்த ஞானம் வரும் ஆசை இருக்குத்தான் செய்யுது முன்ன கடங்காரம் விடுறாங்களே நம்மள இப்போ கடவாங்களே முன்னப்போ பழைய கடன்கள் இருக்கு அவள் வந்து இப்போ பிச்சு என்ன பண்ணுறது அதே இல்ல பிரதிபந்தங்கள்லாம் தடைகள் தடை அர்த்தம் அப்படி ஞான பிரதிபந்தம் அது மோட்ச பிரதிபந்தம் அதுவே தனியா இருக்கு அந்த பிரதிபந்தம் அப்புறம் பார்த்துக்கலாம் முதல் இது ஞான பிரதிமந்தம் முதல்ல போகணும் மோட்ச பிரதிபந்தம் பிறகு அஞ்ஞான சந்தேகங்கள் அது மோட்ச பிரதிபந்தம் பிறகு ஞானமடைந்தா கூட சந்தேக உரீகங்கள் அஞ்ஞான சந்தேக வீரர்கள் இருந்தாக்க முத்தி வராது முத்தி வராது சுதம் இல்லை சர்க்கு பரமானந்த பிராப்தியை முத்தி எந்த லட்சியமோ அந்த லட்சியம் நிறைவேறாது அதான் ஞான பிரதிபந்தம் முதல் பிரதிபந்தம் அதான் மூணு மோட்ச பிரதிபந்தம் அது மூணுதான் அஞ்சான தந்தைய விரிதங்கள் அதற்கு சேவனம் பண்ணாது நீத்தியாலும் செஞ்சாகணும் மீண்டும் செய்யணும் அது செஞ்சபடி தந்தைய விரிதம் போகும் என்று கையிடத்திலே விளக்கமாக சொல்லியிருக்கார் அதனால ஏதங்கட எவருடைய துக்கம் தீவிரமா இருக்கு நாசம் செய்யும் போல்ட்டு அந்த ஆசனத்தில் ஏறி இருந்தனன் ஆலசை அந்த சிவருமான் நாராயணோடு இருந்தார் என்று சொல்லப்படும் வாங்கே முதலியாவையுமன்னிடமாய் தானே முழுதாகிய தத்துவமாம் கோணி இவர் கண்டுகொள்ளும்படியா நானே அரியோடு முராதனமே இருபத்தி நாலாவது பாட்டு வானே முதல் யாவையும் மன்னிடமாய் வான் முதல் சொன்னதுனால மற்ற பூதம் சேர்த்துக்கணும் வாயு அக்னி அப்புத்திவி நாளும் சேர்த்து வந்து ஆகாயம் பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்களுக்கு நிலையான இடம் அது அதா பிரம்மஸ்வரூபம் அத்தகைய பிரம்மஸ்வரூபமாய் மன்னிடமாய் தானே முழுதாகிய தத்துவமாம் அத்தைய பிரம்மசருவம் முழுமையானது பூரணம் என்று சொல்லப்படும் அத்தகைய முழுமையாகிய தத்துவம் அதான் வஸ்து உண்மை பொருள் அப்படிப்பட்ட தத்துவமான் கோணி ஏ சிவருமானி இவருக்கு அண்டுகொள்ளும்படி ஆனேன் இவர்கள் எல்லாம் அந்த உண்மை யானத்தை கொள்ளும்படி இப்போது நான் இருக்கிறேன் என்று சொல்லி அரியோடும் ஒரு ஆதனம் மேல் அந்த அரியோடு நாராயணோடு இருக்கிறார் ஒரு எல்லாம் சொன்னாக்கா கிரகிச்சுவாங்க என்று அவர் தீர்மானம் தெரிஞ்சு போயிச்சேன் அதிகாரத்தில் இருக்கிறதுனால அந்த ஆசனத்தில் நாராயணோடு சேர்ந்து இருக்கிறார் என்று இந்த பாட்டில் சொல்லி முடிகிறார் ஓ ஆமையுளத்திலையோ செய்வார் பாவாலயமே உ பரம்பொருளை தேவாதிபர் தேடு சிவன் அவர் கண்டாராதனமே தஞ்சாவது கொண்டு ஓவாமை உளத்திலே யோக செய்வார் அதாவது நீங்காமல் அந்த இறைவன் உலத்திலே தங்கணும் என்று சொல்லி யோகமானது உள்ளவர்கள் மனதை ஒடுக்கி அதை அடக்குவார்கள் அப்படியே சில பேர்கள் செய்ய முடியலாம் செய்ய முடியாது நாங்களாம் விசார மார்க்கம் செய்ய முடிய வேண்டிய யோக மார்க்கம் நமக்கு தகுதி இல்லை அதற்கெல்லாம் உடல் அமைப்பு ஒத்துக்கொடுக்கணும் அதோட ஓய்வு இருக்கணும் குருமுகமாக அதை விசாரமாக தெரிஞ்சுக்கணும் இவ்வளவு செய்யணும் அது எல்லாருக்கும் முடியாது அதனால்தான் பெரும்பாலும் விசார மார்க்கம் தான் வழிமுறையில் இருக்கக்கூடிய யோக அதை பெரும்பான்மை அதை ஆதரிக்கிறது இல்லை அதிலேயும் அடையோகம் இன்னும் மோசம் அதை பற்றி இப்போ இந்த காலத்தில் யாரும் இப்படி ஆதரிக்க மாட்டாங்க அஷ்டாங்க விவாதம் இருக்குது அதே அலிசரிக்கிறவன் சில பேர்கள் தான் இப்போ அஷ்டாங்க வாகத்தில் உள்ள அந்த ஆசனம் தியானம் ரெண்டு தான் இப்போ எடுத்துக்கிறாங்க முதல்ல ஆசன பிராணாயாமம் பிரத்தியாகாரம் தாரணை தியானம் சமதம் சொல்லக்கூடிய எட்டு அங்கங்களை கொண்ட யோகமாக ராஜயோகம் என்றும் அட்டாம் யோகம் என்றும் எண்ணூறு யோகம் சொல்வார்கள் அதுல யமன் நியமம் ஆசனம் ஒன்று எடுத்துக்கிட்டாங்க ஆசன பிராணாயாமம் எடுத்துக்கிட்டாங்க அவ்வளவுதான் இது ரெண்டு முக்கியம் பிராணகம் முக்கியம் இல்லை ஆசனம் இருக்கட்டும் அவர் சேர்த்துக்கிட்டாங்க பிரத்யாகாரம் அதெல்லாம் வேண்டாம் விட்டாங்க அப்புறம் தியானம்னு சொல்லிட்டு மதராஜ்ஜியம் பண்ணுறது தான் அது சேர்த்துக்கிட்டாங்க தியான பேரை மனோராஜ்ஜம் பேர் அது சேர்த்துக்கிட்டாங்க அப்புறம் சமாதி தவிர்த்து சமாதெல்லாம் அந்த அளவுக்கு எங்கே போகிறாங்க ஆக இப்போ ஆசன பிராண அளவுக்கு மக்கள்ல தயார் பண்ணுறாங்க உலகம் போகிற அதுதான் பார்த்தாலும் ஆசன பயிற்சி கொடுக்குறாங்க அப்புறம் மூச்சு பயிற்சியும் கொடுக்குறாங்க இது ரெண்டு பேரும் நடக்குது அஷ்டாங்க யோகத்தில் மற்றெல்லாம் தியானம் நிலங்கிறபடி இல்லை பாவாமே உழைச்சிடையே யோக செய்வார் பாபா பாவால் ஐயமே ஐயம் மேவு பரம்பொருளை அப்படி பாவனையினால சந்தேகம் இல்லாமல் அடக்கக்கூடிய பரம்பொருள் ஏது விஷ்ணு அதாவது நாராயண உபாசகர்கள் செய்வார்கள் சில பேர்கள் அவர்களுக்கு இந்த மாதிரி யோகத்தினால் அடக்கணும் அந்த பரம்பொருளை தேவாதி தேவாதி பரு தேடு சிவன் தனையே அந்த விஷ்ணுவை அடையிறதுக்கே இவ்வளவு கஷ்டப்படுறாங்க தேவாதி தேவர் தேவர் இருக்காங்களே அவர்கள் கூட தேடு அடைய முடியாது சிவன் இவ்வளவு சிவன் தனையே ஆவா அவர் கண்டது ஆதனமே ஆச்சரியம் ஆச்சரியம் இந்த சிம்மாசனே இந்த தேவ ஆசனத்தில் ரெண்டு பேரும் பார்த்துக்க பார்க்குறாங்களே யோக மார்க்கத்திலே மகாவிஷ்ணை காண்டதே பெரிய கஷ்டம் அதோட சிவகம் அதோட கஷ்டம் ரெண்டு பேர்களும் இப்ப பாக்குறாங்கன்னா எவ்வளவு தவம் பண்ணியிருக்கணும் அவங்க ஆச்சரியம் ஆச்சரியம் என்று இந்த வியாச சொல்றதாக பாட்டு அளவு பவன் பாகிய வருந்தவர் வந்துலாய் முடி முகுந்தனை நோக்கி வள மிகுந்த மின் ஞானம் நான் மற்றும் குறைப்ப உளம் ஒழுங்கி அன்போடு அன்போடு கேட்டுனர் மின் என்று அன்பாகிய அருந்தவர்க்கை அந்த தவறு இருக்காங்களா அருந்தவர்கள் அவர்கள் பெரிய பக்தியோடு இருக்காங்க அஞ்சலஞ்ச பக்தி இல்லை அத்தைய அருந்தவருக்கு அமலன் குற்றமில்லாத சிவருமான் முளரி அம் முளரியம் கண் முளரியம் கண் அதாவது தாமரை மகர்போண்டிருக்கின்ற கண்களுடையவர் நாராயணன் அதோட வன் தோழாய் முடி தொழகத்தை தேர்தலில் சூட்டிக்கொண்டிருக்கிறார் முகுந்தன் அவர்தான் முகுந்தன் நாராயணன் அவரை பார்த்து வளம் மிகும்ானம் இது மெஞானம் இருக்கு வளமே கொடுக்கக்கூடிய சர்வக்குமே பரமானதான் பிராப்தி கொடுக்கூடிய சாமானியமானதல்ல இதெல்லாம் அனதிகா அடைய முடியாது அப்படிப்பட்ட பெரிய ஞானம் மெஞ்ஞானம் இது விஞ்ஞானம் லௌகிக்க விஷயங்களை கண்டுபிடிக்கிறது விஞ்ஞானம்னு பேர் இது மெய்ஞானம் உண்மை ஞானம் இது அதெல்லாம் பொய் ஞானம் பொம்னாலும் மக்களுக்கு பயன்படுது என்ன இந்த விசாரத்தினால விஷயங்களை என்ன இருக்க வரைக்கும் அஞ்ஞானம் இருக்குன்னு அர்த்தம் விஷயங்களை சுயம் வந்தால் கூட ஆத்ம சுகம்தான்னு நினைச்சாலும் ஞானம் அர்த்தம் அது எந்த அளவுக்கு தினம் இருக்கோ அந்த அளவுக்கு தத்துஞானம் உண்டு அர்த்தம் இதுதான் என்ன லாபம் அப்படின்னு சொன்னா சுகத்தின் நிமித்தமாக விஷயங்களும் நாடமாட்டார்கள் இதுதான் லாபம் இப்ப கடவுள் நீத்தமாக விஷயம் நாடலாம் விஷயங்கள் லாபத்தினாலே சந்தோஷமோ அல்லது மகிழ்ச்சியோ இருக்காது விஷயம் போறதுனால துக்கமோ இருக்காது சாபாயும் உண்டாகும் இன்னும் சமயம் உண்டாக இத்தகைய விசாரம் தான் ஆதி சாரம் பேரும் அதனால தான் வளம் மிகவும் வளம் மிகுந்த மெய்ஞானம் என்ன நான் மற்ற உமக்கு உரைப்ப பரமேஸ்வரைய நான் இந்த நாராயண முன்னிலையா வைத்துக்கொண்டு அவருடைய தலைமையில் வைத்துக்கொண்டு நான் சொல்கிறேன் உளம் ஒருங்கி அன்போடு கேட்டு உணர்வி உணர்மின் என்று உழைத்தான் ஏகஜத்தோடு இருக்கணும் நீங்க இருப்பீங்க நீங்க தபினாலே அந்த சுத்தம் அடங்கினாலே இருப்பீர்கள் இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய கடமை சொல்லேன் உலகம் ஒரு பொழுங்கள் யோகசத்தோடு இருங்கள் மன உறுப்பாடு இல்லைன்னா எந்த காரியம் நடக்காது எதுவும் புரியாது எல்லா காரியங்களுக்கும் மன ஒருமைப்பாடு தான் முக்கியம் சங்கீத வித்வான் பாடுறான்னா மனதை ஒருபாடுன்னா அந்த பாட்டு வராது படிக்கிற சின்ன மனஒழிப்பாளர் படிக்க வராது தொழில் பண்ணும்போது மன ஒருப்பாலும் தொழில் பண்ண முடியாது நடக்கும்போது மன ஒருப்பாளர் நடக்க முடியாது அங்கெங்கே ஞாபகம் வருங்க எங்கேயோ போயிருங்க அப்புறம் அவர் தடிக்குள்ள எதில் வண்டி வந்தா தெரியாது மன ஒரு பார்ந்ததா இதற்கு மிக மிக அதிகமான மனவர் பார்ந்தான் உளம் அன்போடு கேட்டு உணர்ந்தேன் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சிவபெருமான் சொன்னார் என்று சொல்லி முடிகிறார் முதல அத்தியாயம் இள்ளிகள் ஆக விருத்தம் முப்பது அடுத்தது அத்தியாயம் சாங்கியோக அத்தியாயம் வேதாந்தத்தை பற்றி சொல்ற சாங்கியம் பண்ண அல்லது எண்ணிக்கைன்னு அர்த்தம் உச்சாரம் என்பதை உச்சார்க்கு சொல்லி ஒரு சாங்கியோகம் இது யோக மார்க்கம் சொல்லி அப்புறம் அபியாச மார்க்கத்தை சொல்லி முடிக்கிறார் ஆக இது அத்தியாயத்தில் பிரம்மத்தை பற்றி விசாரமாக சொல்ற அதோட யோக மார்க்கத்தை அது அடையறத்துக்கு விசாரமாக சொல்ற கொஞ்சம் யோக மார்க்கு சொல்ற அதன் பிறகு அபியாச மார்க்கத்தை சொல்ற என்று சொல்லி இந்த அத்தியா முடிய போகுது பார்ப்போம் மாமரை முடிவினாலும் அறிவருமந்த வருளு அமலந்தன் பிரிதரு வேதம் நீத்து பெயர்வில் ஒன்றாயங்கும் தெரிதரும் தன்னை ஈசன் தெரிதம் வருற்ற இதில் இரண்டாம் அத்தியாயம் சாங்கியோத்தியாயம் சாங்கியம் என்ன விசாரணை அர்த்தம் தத்துவ விசாரணை சாங்கியம் அர்த்தம் உள்ளு எண்ணிக்கை தத்துவம் எண்ணிக்கை சொல்லி விட்டாரே சங்கியா சம்பந்தம் சாங்கியம் சொல்லப்படும் ஆத்மா அ பற்றி விசாரணை பண்றார் இந்த அத்தியாயத்தில் பிரம்மத்தை பற்றி சாரணம் சொல்றார் பிரம்மத்தை அறிந்த ஞானங்களை பற்றி சொல்றார் பிரம்மத்தை அறியாத அஞ்ஞானிகளை பற்றியும் சொல்றார் பிரம்மத்தை அறிவணும் மூச்சுக்களோட அபியாசங்க சொல்றார் இவ்வளவு இந்த ஐம்பத்தி ஐந்து பாட்டில் போறார் இதுக்கு முதல்ல இந்த ஈஸ்வரக்கு இதை முன்ன கதைப்போக்கு சொன்ன அந்த கதை போக்கு யாருக்கா தெரியுமா சொல்லுங்க பார்ப்போம் சொன்ன கதை தான் கதை தான் இது வேண கத்துக்கை சாரண்யத்தில் சுதமனி வரை சோனக முனிவர்கள் கேட்டார்கள் ஆரம்பிச்சாச்சு சொல்லுங்க பார்ப்போம் அப்புறம் சொல்லுங்க அப்புறம் எப்படி கதை முள்ள போனாக்க அப்புறம் எப்படி அச்சு கிடந்துட்டுதா கதை தெரியும் அவர்களை கேட்டார்கள் நீங்கள் வேகநாமணி அதாவது வியாசைய அருணாவே நிறைய படிச்சிருக்கீங்க அநேக சாஸ்திரங்கள் படிச்சாலும் கூட அத்வைத கதத்தையும் உங்களுக்கு தான் தெரியும் அதே நாங்கள் தெரியும் ஆசைப்படணும் அப்படின்னு இதெல்லாம் பதிவு பண்ண வேண்டாம் பதிவு பண்ணியாச்சு சொல்லுங்க மரபையின் முனிவர் கேட்ப மாமரை முடிவினாலும் அறிவரும் அறிவானம் அறிவானந்த அமலந்தன் பாலும் பிரிதரு பேதம் நேற்று பயிர் விழாதொன்றாயும் சிறிதரும் தன்னை ஈசன் முதலாவது பாட்டு சாங்கியோகத்தில் ரெண்டாவது சாங்கியோகம் அப்படின்னு சொல்ல யாதவ சொல்ற அவங்களுக்கு யாருக்கு நைந்தி சாணத்தில் உள்ள சரணகாரி முனிவர்களுக்கு சொல்வாங்களுடைய தலைமையில் சொல்றார் என அர்த்தம் சாங்கியோகம் அது சொல்ற மறைபையின் முனிவர் கேட்ப வேதத்தை அத்தியானம் செய்யக்கூடிய முனிவர்கள் அர்த்தம் அவர்கள் அத்தியானம் பண்ணாதான் பிராமணன் இல்லைன்னா பிராமணன் மாட்டான் அப்படிப்பட்ட உயர்ந்த கொள்கை உடையவர்கள் முனிவர்கள் மனசுல அர்த்தம் கேட்ப அவர்கள் கேட்கிறாங்க எங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் சரிதானா இல்லையான்னு கேட்டாங்க சொல்ற மாமரை முடிவினாலும் பொருந்திய வேதம் அப்படிப்பட்ட முடிவு உபரிஷத்துக்கள் அதாவது அந்தக்கு சொல்லப்படுது மறை முடிவுன்னா வேதாந்தம் அர்த்தம் முடிவினாலும் அறிவு அருண் அறிவு சொல்ல முடியாது வேதாந்தம் கூட அந்த பரம்பொருளை நேரடியே சொல்ல முடியாது சக்திற்கு எட்டான்னு அர்த்தம் பிற லட்சணாவோ அல்லது அருத்தாவர்த்தியோ எட்டு தேடிய சைத்திரல் எட்டாது அப்படின்னா அது அறிவரும் அறிவதற்கு முடியாது அது எது அறிவானந்த அது அறிவு ஆனந்தம் அது சீதானந்தம் சொல்லுவாங்க அறிவு மட்டுமல்ல ஆனந்தமும் இருக்கு ரெண்டல்ல ரெண்டு ஒன்று தான் வெள்ளம் வேறு வெள்ளம் கட்டி வேற வெள்ளமே கட்டி அதை இனிப்பே தான் கட்டி இனிப்பே அதை கட்டியாவே இனிப்பு பிரிக்க முடியாது அப்படி போல அருள் ஆனந்த அருள் ஒரு கிருபியே வடிவமா இருக்கிறது அந்த வஸ்து அமலன் மலமில்லாதவன் அப்படிப்பட்ட கண்பால் அப்படியே அழன் கண்பால் அவன் எடுத்து பிரிதரே பேதம் இப்போ மாயை மாயா எத்தனையோ பிரிவுகள் அன்னும் கோடி பரணம் அடைது அப்படியே பேதங்கள் கூட இல்லை நீத்து பெயர்வில்லாது அது நீங்க எங்கேயும் போதாது எங்கே ஏகவஸ்து ஒரே வசதினாலே வியாபனம் இருக்கிற காரணத்தினாலே நீங்க போறது இடம் இல்லை பெயர்வே இல்லாது ஒன்றாய் இருக்கிறதுனால தான் ஏகவஸ்து ஒரே வருஷம் கேட்டது ஒன்றாய் எங்கும் பூர்ணமாக நடத்தும் எல்லாருக்கும் இருக்குது சரீரரும் தன்னை அப்படி பொருந்திருக்கின்ற யார் நாம்தான் சர்வாஜ் என்னான் என்று ஈசன் தெரிகிற எம்பான் அது பரமேஸ்வரன் அது அரிஷ்டான செய்தான் என்று இந்த முனிவர்களுக்கு விளங்கும்படியாக சொல்ல ஆரம்பித்தார் என்று வியாசர் அங்கு சொல்றார் ஆகவே அத்தகைய வசுவை பற்றி சொல்ல ஆரம்பித்தார் அது எப்படி வசத்து அது அதிஷ்டான செய்தம் சிதானந்தம் அமலன் அது சாமானிய மக்களும் தெரியாது சக்திவருக்கு எட்டாவது அச்சாவதிக்கு அல்லது அச்சாவது எட்டும் அப்படிப்பட்ட அவர் செய்யப்பட்டு சொல்ல ஆரம்பித்தார் சொல்லும் அரோதன்றிந்த ஞானம் யாவரும் அறியாரானான் மறை ஊறச் செய்வதொன்றாய் மண்ணியே உள்ளதென்றும் திறவுடை இயமமாதி செய்த சீர் மறையோராலும் அறிவரும் பொருளை நீங்கள் அறிமண்களின் அருளை செய்தான் இரண்டாவது பாட்டு மீண்டும் சொல்ற அறுபது அன்று இந்த ஞானம் இந்த யா சொல்லி முடிவுகள் அனுபவத்தில் கொண்டு வரணும் அனுபவத்தில் கொண்டு வர்ற ஞானம் வழிய மற்ற புறத்தை காட்டி பொருள் சம்பாதிக்கிற ஞானம் அல்ல இது ஒவ்வொருத்தரும் அனுபவ ஞானம் சுயம் சந்தேத்யம் என்று சொன்னான் அவர்களால் அறியக்கூடியது பல இல்லை அப்படிப்பட்ட அறிவது அன்று அன்றி அன்று இந்த ஞானம் அதனாலே யாரும் அறியார் எல்லோருமே இது முடியாது நூத்தி நூறு பேர் அறிய முடியாது இப்போ பத்து பேரை பத்து பேரும் முடியும் பின் யாரை அறியலாம் ஏதோ ஒரு பத்து பத்தாயிரம் லட்சத்துல ஒன்றுதான் அறிய முடியும் கோடிதொன்னு சொல்லுவாங்க யாரும் அறிய முடியும் அப்படிப்பட்டது யாரும் அறியார் ஆனால் அவர் கூட மரபூரா செய்வது ஒன்றாய் மன்னியே உள்ளது என்றும் வரிசை எப்படி இருக்கு ரகசியமா இருக்கு மறைவுரை செய்வது வெளிப்படையாக தெரியாது ஒன்றாய் ஏகமாய் மன்னியே நிலைத்து உள்ளதாய் உள்ளது என்றும் சத்தாய் இருக்கிறது என்றும் எப்போதும் இப்படி இருக்கு பின்ன எப்படி தெரிஞ்சுகிறது திரளுடை ஈமமாதி செய்த மறையோராலும் அறிவு அரும் சாமான்ய அஷ்டானங்களும் படகுறாங்கல்ல ஈம நியம ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி என்று அவர்களாலும் முடியாது அது என்ன அவங்க அதுக்கு செய்யறாங்கிறாங்க அதெல்லாம் மனஒடுக்கத்துக்கு சாதகமாக இருக்கவில்லைய ஞானத்துக்கு சாதனம் இல்லை அவன் தெரியாதுன்னு இல்லையா அப்படி செய்தவர்கள் சிவனமணி செய்தே நீ விசாரம் செய்வாங்களால் சீக்கிரம் வரும் ஞானம் வரும் மன ஒடுக்க அதிகம் அதே மாதிரி சுத்தம் உண்டு அவங்களுக்கு விசாரம் செய்யலைன்னா அதாவது ஞானம் வராங்க இப்போ இங்கே எப்படி இங்கே மன ஒடுக்கம் இல்லை விசாரமாக உள்ளவர்களுக்கு இருந்தாலும் தீவிரமான முயற்சி என்னும்போது அந்த மனஒடுக்கம் கூடும் கூடும் போது கிட்டும் அப்படிங்கிறது அவருக்கு மனஒடுக்கத்தை முக்கியத்துவம் கொடுக்குறாங்க முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல அதனால அவளாலும் அறிய முடியாது இப்ப இங்கே விசாரத்தை கொடுக்குறாங்க மனவருக்கு முக்கியம் கொடுக்குறது இல்லை காலகாலம்னாலும் ஆகும் காலகாலம் அவ்வளவுதான் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க மன உரிமைக்கு பத்தாள் அதனால தெரு ஏவமாதி செய்த சீர் அறிவரும் அறிய முடியாது அறிவரும் பொருளை அறிய முடியாத வஸ்துவை நீங்கள் அறிமின் என்று அருளி செய்தான் நான் விளக்கமாக சொல்கிறேன் ஏதன முனிவர்களே நீங்கள் அறியலாம் அதற்கான விளக்கம் எனக்கு நான் சொல்ல முடியும் என்று சிவர்மான் சொன்னதாக வியாசர் அவர்களை சொல்றார் அர்த்தம் இந்த ஞானத்தை எய்திய வெண்பத்தார் அந்த மில் விட பந்தம விடால் பண்ணும் இன்றும் என்று ஈஸ்வர கீதையில் இரண்டாவது அத்தியாயம் சாங்கிய அத்தியாயம் அதிலே இத்தகைய பிரம்ம ஞானத்தை அதாவது எட்டு கேள்விகள் பிரம்மம் யாதுன்னு கேட்டார் பிரம்மஞானத்தை அறிகிறது என்ன சாமானிய மக்களால் முடியாது அஸ்டாங்கு யோகம் பயிலக்கூட கூட முடியாது இது விஷாலத்தால் தான் முடியும் ரெண்டு மூணு பாட்டில் கேள்வி முடித்தார் அப்படி இந்த மூன்றாவது பாட்டில் அந்த என்ன லாபம் என்ற கேள்விக்கு பதில் சொல்கிறார் இந்த ஞானத்தை எழுதிய இன்பத்தார் அவர்கள் இன்பம் உடையவர்கள் இந்த ஞானத்தை அடைஞ்சாலே ஆனந்தம் தான் சர்வதற்கு பிரவானந்தான் பிராப்தி அடைகிறார்கள் ம முகத்தான லாபம் இருக்குது பெரிய லாபம் ஆனதுனால பெரிய கூட்டம் வர்றதில்ல சின்ன லாபம் தான் சின்ன பெரிய கூட்டம் வரும் ஏன்னா வாங்கும் சக்தி கிடையாது இல்லை வைர வியாபாரத்தில் கியூர்த்தை நிற்பாங்க வயிறு இருந்தா கியூர்த்தி நின்று வாங்குவாங்களா இதுதான் சில பேர் தான் போவாங்க அதுபோல் பெரிய வைர வியாபாரம் அதே அப்படிப்பட்ட இதில் எத்தனை பேர் வருவாங்க சில பேர் தான் வருவாங்க அது வந்தாலும் அந்த கடைக்கு அது நான் வந்துடும் அதுபோல இங்க இந்த அளவில் வந்தாலும் போதும் அவர்கள் என்ன இன்பத்தாறு ஆனந்த வடி மாடு இருப்பார்கள் அது மட்டும அந்தமில் பிரமத்து உருவாகினோர் நாசமில்லா பிரம் வடிமாவே இருப்பார்கள் பிரம்மத்தை அறிந்தவன் பிரமே பிரம்மத்து பிரம்மி என்று சொல்லப்படுது பிரம்ம ஈவன் வேற இல்லை ஈவன் பிரம்மத்தின் பிரதிமன் தான் பிரதிம்பன் பிரம்மம் வேற இல்லை கண்ணாடியில பிம்பம் முகம் வேறு பிரதிபமாகிய கண்ணாடி தேதி முகம் வேற இல்லை ரெண்டும் ஒன்று ஆனாலும் அது தோற்றம் இது நடிப்பு இதான் வித்தியாசம் இதோட தான் அபேதம் கண்ணாடிய கண்ணாடிய ஓட்டுதல் கிடையாது இது ஒரு தான் ஒட்டுதல் ஒன்று கண்ணாடி இல்லைன்னா பிம்பத்தோடு சேர்ந்துடும் அப்பிரமாவிய பிரதிபம் வேறு கிடையாது என்ற நிஷ்டாந்தபடிக்கு ஆபாசபாகம் அதிஷ்டானத்தோடு சேர்ந்தவன் தான் ஜீவன் ஆசிரிய ஆபாசம் மூணு சேர்ந்த ஜீவன் ஆசிரியத்தோடு சம்பந்தம் இருந்தாலும் கூட வாச சம்பந்தம் இல்லை கற்பி சம்பந்தம் வாசமா சம்பந்தம் அரிசாலத்தோட தான் குடத்தனோட தான் அந்த பிரம்மத்தை ஆயுத பிரமே பாவனை நான் பிரம்மண்ட பாவனை இருக்கவுடைய நான் ஜீவன பானம் இருக்க அதனா ஜீவன் முத்தன் ஜீவித காலத்தில் விடுபட்டவர்கள் அர்த்தம் உலகமே பாவனாமயம் தான் அந்த பாவனையை இப்படி நினைக்கி அமைத்து கொண்டால் விரமம் ஆகலாம் ஆனந்தமாக இருக்கலாம் அல்லது உலகத்த பாவனையோடு சரீரானுங்கிற பாவனை இருக்கிற வரைக்கும் துக்கம் இருக்கு ஆகவே பாவனை தான் உலகமே இல்லையா வேறு உலகத்தில் பொருள் இருக்கு இல்லை அப்படிங்கிறதுன்னா பாவனை பொறுத்து பாவனையே ஜோதுக்கம் கொடுக்கும் பாவனையே நமக்கு பந்தத்தை கொடுக்கிறது முத்தி கொடுக்கிறது இல்லை பாவனை தான் அத்தகைய உண்மை தெரியாத காரணத்தினால்தான் இவர்கள் தூக்கப்படுறாங்க அதனால தான் அந்தமே பிரமத்து உருவாகினோர் பந்தமே விடார் அதில் பந்தமனும் கிடையாவிடார் அது மட்டுமென்றும் என்றே பந்தமே விடார் முன்னையும் பந்தம் இல்லை நாளைக்கும் பந்தம் இல்லை இன்னைக்கும் பந்தம் இல்லை சொல்ல மொத்தம் எல்லோருமே எப்போது பந்தம் கிடையாது பந்தம் இல்லாதவன்றே பந்த பாவனை பண்ணிட்டான் கழுவி கயிறு கட்டவே இல்லை கட்டினா கயிறுக்கு அந்த பாவனை ஏற்பட்டது அதனால் கட்டுப்பட்டவனு துல்லி துள்ளி நடந்தது அடுத்ததாக ஒரு பாவனை செஞ்சுக்கிட்டது அவன் அடுத்த பாவனை பண்ணான் அப்ப நல்லா நடக்காங்க மூடக்கிட்ட மூடக்க கழுத ஜீவர்கள் விசாரதிட்டு இல்லாதனாலே பந்தப்பட்டதாக பாலம் பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் கலந்துதான் ரெண்டு கால கலந்துதான் நீ பிரசர்பா இருக்கிறாய் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மனத்தை ஏற்றுக்குதா அதுமா ஏன் என்ன கட்டு இருக்கிறதாவது பாலன் இருக்கு இப்போ தேரில் அத பாவனை சேரலையில கட்டுப்படுறதா பாவனை முடியலையே வரல அதனால தான் மூட்டத்துக்கிட்டு போவது மூட்டத்துக்கு போக முடியல இந்த பந்த பாவனை தான் துக்கத்துக்கேது முத்தி பாவனை துக்கத்துக்கேதான் பாவனை மாற்றி அமைக்கணும் மாற்றி அமைக்கிறதுன்னு சொன்னாக்கா அதுக்கு விசாரம் பண்ணாதான் முடியும் அதுதான் விசாரம் பண்ணும் தீவிர விசாரம் பண்ண முடியாது அதுதான் சாஸ்திரங்கள் நமக்கு குரு சாஸ்திரங்கள் அப்படி ஈரியில் சமாளம் இல்லாத நாசம் இல்லாத ஈசன் எந்தையாகிய ஈசன் எம்பினான் என் தந்தையாகிய வியாச சொல்ற என் தந்தையாக வருவான் அப்படி சொன்னார்ன்னார் ஆகவே இந்த ஞானத்தின் பயன் இதுதான் பந்தம் இல்லை பந்தம் இல்லையா என்னைக்கு இல்லாதான் இல்ல வந்து இருக்கிறவங்க பானம் பண்ணாங்கன்னா அந்த பானனை மாற்றி அமைக்கிறது தான் ஞானம் வந்த பிறகு புதுசாக ஒன்றும் வரதே இல்லை பிராப்தியத்தின் பிராப்தியம் அடிஞ்சும் அழிவு தான் மறந்து போனதை நினைப்படுத்திக்கிறது தான் கண்டசாமியம் தான் கண்டத்தில் நகை காணாமல் போகவும் இல்லை கிடைக்கவும் இல்லை காணாத போன பானம் வந்தது அழுக வந்தது கிடைச்சதால் பானம் திரிப்பு வந்தது இருக்கு அதுதான் தம்ம மூடம் இன்னும் வாழ்த்தத்தில் பால் கொடுக்குறா குழந்தை கொடுக்குறா சின்ன குழந்தைக்கு குழந்தை காணாமல் குழந்தை காணே ஆமா திரிதான் கையில் வச்சுக்கிட்டே குழந்தை காணாமல் அப்படி அது இன்னும் மூடம் அதிகம்னு அர்த்தம் அப்படித்தான் இடையிலுக்கு புடக்கால புத்தின்னு சொல்லுவாங்க அதான் அவன் மாடு மேய்க்கிறவங்களுக்கு கண்ணுக்குட்டியே சின்ன குட்டியாக கழுத்தில் போட்டுக்குவானா என்பி காணவே காணாமல் திருடுவா தேடுவானே எங்களுக்கு முதான் உண்மை சொரபத்தை மறந்த காரணத்தினால் நினைவு பண்றதுதான் பெரிய கஷ்டமா இருக்கு சாமான் ஏன் சொன்ன அந்த மறந்த எண்ணத்தோட கொடிக்கண எண்ணங்கள் பந்தவ எனக்கு சேர்ந்து இப்போ ஒவ்வொரு இனமாக மாற்ற வேண்டியிருக்கு மாற்றுறாங்கன்னா அது அது பல எண்ணத்துக்கு வரும் அதனால தான் நால்பாடம் ஆகிறது நிரந்தரம் இளங்காலத்தில் அபியாஸ் பண்ண சொல்கிறது அர்த்தம் உண்டா வந்துறதில்லை